நினை நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று கலைவாணர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு சமயம் ஆரியமாலா படப்பிடிப்பில் பங்கேற்க கலைவாணரும் மதுரமும் சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் வழியில் சாலை ஓரத்தில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது ஒருவர் காரின் இன்ஜினிக்குள் தலையை நீட்டி பழுதை சரி கொண்டிருந்தார் அதை கண்ட கலைவாணர் தன் காரை நிறுத்த சொன்னார் இறங்கி பழுதை சரி செய்து கொண்டிருப்பவரின் பக்கத்தில் போய் நின்றார் அடடா நீங்களா என்றார் கலைவாணர் ஆமாம் பதில் சொன்னவர் பிரபல சினிமா நடிகர் பி யு சின்னப்பா புதுக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு வருகிறேன் இந்த இடத்தில் கார் மக்கர் செய்து விட்டது நல்ல இங்கே உங்களையும் மதுரத்தையும் பார்க்க நேர்ந்தது என்றார் உடனே பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு கிராமவாசியிடம் ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு தாம்பு கயிற்றை வாங்கி வரும்படி சொன்னார் கலைவாணர் ஓடி சென்று தாம்பு கயிற்றோடு வந்தான் கிராமவாசி கயிற்றின் ஒரு முனையை சின்னப்பாவின் காரோடு பிணைத்து கட்டினார் கட்டினார் கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த கார் ரயில் வண்டி போல பின்னால் வந்தது கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவிற்குள் இரண்டு கார்களும் நுழைவதை இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு ஈயப்போடு நோக்கினார் சின்னப்பாவிடம் வலியில் கார் விட்டதா என்று விண்ணவினார் இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு கார் நின்றால் என்ன உங்கள் காத்தவராயினை என் காரோடு இழுத்து வந்துவிட்டேனே என்று பதில் கூறினால் கலைவானர் நன்றி